நாங்கள் ஜீர் பின் அப்துல்லா அவர்களிடம் இது பற்றி கேட்டோம் சஃபா மருவா மலைகளுக்கு இடையில் சயி செய்வது வரை தமது மனைவியை நெருங்கக்கூடாது என்று கூறினார்கள்